ஆயுதமேந்தி தாக்குதல் குரேஷியர்களின் அச்சுறுத்தலும் இப்னு உபையுடன் தொடர்பும் மக்காவில் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்கள் அளவிலா துன்பங்களை கொடுத்து வந்தார்கள் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல நாடிய போது அவர்களை பல விதத்திலும் தடுத்தார்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லில் அடங்கா கொடுமைகளை அளித்தார்கள் உண்மையில் அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களிடம் போர் செய்வதும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும் தகும் என்று இதற்கு முன்னுள்ள பக்கங்களில் கூறியிருக்கிறோம் முஸ்லிம்கள் மதினாவிற்கு வந்த பிறகும் அந்த நிராகரிப்போர் முஸ்லிம்கள் மீது அத்துமேறுவதை நிறுத்திக்கொள்ளவில்லை தங்களது அடாவடி அழிச்சாட்டியங்களை முடித்து கொள்ளவில்லை முஸ்லிம்கள் தங்களிடமிருந்து தப்பித்து மதினாவில் நிம்மதியான பாதுகாப்பான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்களே என்ற கோபத்தால் கொதித்தெழுந்தார்கள் எப்படியாவது முஸ்லிம்களை மதினாவிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தார்கள் இதற்காக அப்துல்லா இப்னு உபே இப்னு சலூலுக்கு கடிதம் எழுதினார்கள் அவன் அந்த நேரத்தில் இணை வைப்பவனாக இருந்தான் அவனுடன் மக்காவாசிகள் தொடர்பு கொண்டதன் காரணம் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் மதினா வருவதற்கு முன் அவன்தான் மதினாவாசிகளின் தலைவனாக இருந்தான் மதினாவாசிகள் அவனையே தங்களது அரசனாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வராமல் இருந்திருந்தால் அவனே அவர்களின் அரசனாகியிருப்பான் இதனால் அவனுக்கு நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மீது உள்ள கோபத்தை அறிந்த மக்காவாசிகள் அப்துல்லா இவனு உபயிக்கும் அவனுடன் இருந்த இணைவை போருக்கும் கடிதம் எழுதினார்கள் அதில் அவர்கள் கூறியது என்னவென்றால் நீங்கள் எங்கள் ஊரை சார்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள் இது அல்லாஹின் மீது சத்தியம் நிச்சயமாக நீங்கள் அவரிடம் போர் செய்ய வேண்டும் அல்லது அவரை வெளியாக்கிவிட வேண்டும் அல்லது நாங்கள் அதாவது மக்காவாசிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது போர் தொடுத்து உங்களின் போர் வீரர்களை கொன்று குவித்து உங்கள் பெண்களின் கற்புகளை சூறையாடுவோம் என்று எழுதியிருந்தார்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத் ஏற்கனவே நபிசல்லாஹூ அலி வஸ்லம் தனது ஆட்சியை பறித்து கொண்டார் என்று அப்துல்லா இபுனு உபே எண்ணி வந்ததால் நபி மீது கடுமையான வகையில் பகைமை கொண்டிருந்தான் எனவே மக்கா முஷ்ரீக்குகள் அதாவது இணை கூறிய வார்த்தையை உடனடியாக செயல்படுத்தினான் இது சம்பந்தமாக அப்துல் ரஹ்மான் இபனு கா ராஹ் அன் அவர்கள் கூறுகிறார்கள் குறைட்சிகளின் செய்தி அப்துல்லா இன் உபய்க்கும் அவனுடன் இருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் நபி சொல்லா அலைவாசல்லாம் அவர்களிடம் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள் அவர்கள் ஆயத்தமாகும் இந்த செய்தி நபி கிடைத்தவுடன் அவர்களை சந்திக்க போனார்கள் அப்போது அவர்களிடம் குறைட்சிகள் உங்களை எச்சரித்ததால் நீங்கள் மிக பயந்து விட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சிதான் மிக மோசமானது என்ன அவர்களின் சொல்லுக்கிணங்க உங்களது பிள்ளைகளிடமும் சகோதரர்களிடமும் நீங்கள் போர் புரிய எண்ணுகிறீர்களா என்று சிந்தனை தூண்டும் விதத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் கேட்டதும் கூடியிருந்தவர்கள் மறுப்பின்றி பிரிந்து சென்றார்கள் ஆதாரம் சஹி புகாரி அந்த நேரத்தில் தனது தோழர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து போர் செய்வதிலிருந்து இப்னு உபை விலகி கொண்டாலும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் குறைசிகளுடன் சேர்ந்து கொள்வான் அத்துடன் தனது உதவிக்காக யூதர்களையும் சேர்த்து கொள்வான் ஆனால் அல்லாஹுவின் அருளால் அவர்களது வஞ்சகத்தை மூழும் போதெல்லாம் ஞானமிக்க நடவடிக்கை அதை அணைத்து கொண்டே இருந்தது அபுஜகளின் அச்சுறுத்தல் இந்த நிகழ்ச்சிக்கு பின் சாது இப்னு முஹாதியல்லாஹு அன்ஹூ உம்ரா செய்வதற்காக மக்கா சென்று உமையா இப்னு கலஃப்டம் தங்கினார்கள் உமையாவிடம் நான் காபாவை வளம் வருவதற்காக மக்கள் யாருமில்லாத நேரமாக பார்த்து அழைத்து செல் என்று கூறினார்கள் உமையா மதிய நேரத்திற்கு சற்று முன் அவர்களை அழைத்து காபாவிற்கு சென்றான் அந்த இருவரையும் வழியில் அபுஜகல் சந்தித்தான் அவன் உமையாவிடம் அபு சஃப்வானே உன்னுடன் இருப்பவர் யார் என்று கேட்டான் உமையா இவர் சாத் என்றான் அப்போது அபுஜகல் சாதிடம் நீ மக்காவில் நிம்மதியாக தவாஃப் செய்ய வந்துவிட்டாயா மதினாவாசிகளாய நீங்கள் மதம் மாறியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் செய்வோம் என்றும் கூறுகின்றீர்களா அறிந்து கொள் அல்லாஹு மீது சத்தியமாக நீ அபு சஃப்வானுடன் வந்திருக்கவில்லை என்றால் உனது குடும்பத்திற்கு நீ பாதுகாப்புடன் திரும்ப முடியாது என்று கூறினான் இதை கேட்ட சாத் அவனது சப்தத்தை விட தனது சப்தத்தை உயர்த்தி நீ அறிந்து கொள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ தவாஃப் செய்வதிலிருந்து என்னை தடுத்தால் இதைவிட உமக்கு மிக கடினமாக இருக்கும் ஒன்றை நான் தடுத்து நிறுத்துவேன் நீ வியாபாரத்திற்காக மதினாவின் வழியை பயன்படுத்த விட மாட்டேன் என்று எச்சரித்தார் ஆதாரம் சஹிகுல் புகாரி குறைசிகளின் மிரட்டல் உண்மையில் குறைஷிகள் இதைவிட மிகப்பெரிய தீமை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உறுதியில் இருந்தார்கள் அதாவது அனைத்து முஸ்லீம்களையும் குறிப்பாக நபிசதல்லாஹூ அலிக் வஸ்லம் அவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டுமென்று தீவிரமாக ஆலோசித்தார்கள் இது வெறும் கற்பனையோ அல்லது யூகமோ அல்ல குறைச்சிகளின் இந்த வஞ்சகன் சூழ்ச்சியினால் நபிசதல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் அல்லது தங்களின் தோழர்களின் பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள் இதை பற்றி ஆயிஷாரு அன்ஹா கூறியதாவது நபி சதல்லாஹ் அலஹிஹ் வஸ்லம் மதினாவுக்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தார்கள் அப்போது எனது தோழர்களில் நல்லவர் ஒருவர் இன்று இரவு என்னை பாதுகாக்க வேண்டுமே என்றார்கள் அங்கு ஆயுதத்தின் சப்தத்தை நாங்கள் கேட்டோம் நபி சல்லுள்ளாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அது யார் என்று கேட்கவே வந்தவர் நான் தான் சாதிஇ அபிவக்காஸ் என்றார் நபிசல்லுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அவரிடம் நீர் ஏன் வந்தீர் என்று அதற்கவர் நபி அவர்களுக்கு ஏதும் ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்றார் அதன் பிறகு நபி சொல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சாதுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்கினார்கள் ஆதாரம் சஹில் புகாரி தோழர்கள் நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களை இவ்வாறு பாதுகாத்தது சில இரவுகளில் மட்டுமல்ல மாறாக மதினா வந்ததிலிருந்து தொடர்ந்து நபி தோழர்களில் யாராவது ஒருவர் இரவில் கண்விழித்து நபிசல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களை பாதுகாத்தார் இதை பற்றி ஆயிஷாருதை அல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் இரவில் நபி அவர்களின் தோழர்களில் யாராவது ஒருவர் நபிசுல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை பாதுகாப்பார் தூதரே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை எந்த குறைவுமின்றி மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர்கள் இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள் மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் ஆதாரம் சூனா நூற்றி ஆபத்து நபிசல்லாஹ் அலிவாசலாம் அவர்களின் உயிருக்கு மட்டுமல்ல அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருந்தது இதை பற்றி உபே இப் நகர அன்கு அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களும் முஹாஜிர் தோழர்களும் மதினாவில் அன்சாரிகளின் ஆதரவை பெற்று கொண்டதை சகித்து கொள்ள மற்ற அரபுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் இதன் காரணமாக தோழர்கள் இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் போதும் தற்காப்புக்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்திருந்தார்கள் போர் புரிய அனுமதி முஸ்லிம்கள் மதினாவில் கடுமையான ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் குறைஷிகள் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகிக்கொள்ளாமல் வம்புத்தனத்தையும் அழிச்சாட்டியத்தையும் தொடர்ந்து கொண்டே சென்றார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்கள் எதிர்த்து போர் புரியலாம் என்று அனுமதி வழங்கினான் ஆனால் போரை கடமையாக்கவில்லை நிராகரிப்பவர்கள் சண்டையிட்டால் அவர்களை எதிர்த்து போர் புரிய மட்டும் அனுமதிக்கப்பட்டது நிராகரிப்பவர்களால் அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் உரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி மேலும் இவ்வாறு அறப்போர் செய்வது அனுமதிக்கப்பட்டதற்குரிய காரணத்தையும் அடுத்துள்ள வசனங்களை அல்லாஹ் விவரித்தான் அதாவது அசத்தியத்தை அழித்து அல்லாஹுவின் கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்காகத்தான் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டது அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சியை கொடுத்தால் தொழுகையை கடைப்பிடித்து தொழுவார்கள் ஜக்காத்தும் கொடுப்பார்கள் நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள் எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாகுவிடமே இருக்கிறது அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி வசனம் நாற்பத்தி இந்த அனுமதி குறைசிகளிடம் போர் செய்வதற்கு மட்டும் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பு தேவைக்கு ஏற்ப போருக்கான சட்டம் மாற்றப்பட்டு பொதுவாக போர் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது குறைசிகளுடனும் இணை மற்றவர்களுடனும் போர் செய்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இக்கட்டளைக்கு பிறகு ஏற்பட்ட போர்களில் நடந்த சம்பவங்களை கூறுவதற்கு முன் இப்போர்கள் ஏன் கடமையாக்கப்பட்டன என்பதற்கான காரணங்களை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் முதல் காரணம் இணை வைக்கும் எதிரிகளாக கருதியது ஏனென்றால் அவர்கள்தான் முஸ்லிம்களிடம் முதன் முதலாக பகைமையை தொடங்கினார்கள் எனவே முஸ்லீம்கள் குறைசிகளை எதிர்த்து போர் செய்வது மட்டுமில்லாமல் குறைசிகளின் சொத்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டுமென்ற முடிவு நியாயமானதுதான் ஆனால் குறைச்சிகளை தவிர மற்ற அரபிகள் முஸ்லீம்களுக்கு இடையூறு செய்யாததால் அவர்களை எதிரிகளாக கருத வேண்டியதில்லை எனவே அவர்களிடம் போர் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாவது காரணம் இணை வைக்கும் அரபிகளில் யார் குறைசிகளுடன் இணைந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களிடமும் வேறு யாராவது முஸ்லீம்களை பகைத்தால் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும் மூன்றாவது காரணம் உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லீம்களின் எதிரிகளாகிய இணை ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கையை முறித்து அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும் நான்காவது காரணம் கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லீம்களை பகைப்பார்களோ முஸ்லீம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்ய வேண்டும் அவர்கள் இழிவுபட்டு வரி செலுத்தும் வரை இந்த போர் நீடிக்கும் கித்தாபு கொடுக்கப்பட்டவர் என்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை போன்றாகும் ஐந்தாவது காரணம் முஷ்ரிக் இணைவிப்பவர் அல்லது யூதர் அல்லது கிறிஸ்தவர் அல்லது எவராக இருப்பினும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் வரை அவருடைய உயிர் பொருள் மானம் அனைத்தும் அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹுவை சார்ந்ததாகும் அதாவது உள்ரங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வான் அதை கண்காணிக்க வேண்டியது நமது கடமை அல்ல இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரண்படுவதென்றால் எடுத்துக்காட்டாக கொலை செய்வது கொள்ளையடிப்பது கிளர்ச்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அப்படி ஈடுபட்டால் தண்டனை உலகிலேயே அவருக்கு கிடைக்கும் போருக்கான அனுமதி அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைத்தவுடன் குறைஷிகளின் வியாபார வழித்தடமான மக்காவிலிருந்து ஷாம் செல்லும் முக்கிய வழியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென்று நபி சொல்லுல்லாஹ் அலைவசலம் விருப்பப்பட்டார்கள் இதற்காக இரண்டு திட்டங்களை வகுத்தார்கள் முதலாவது திட்டம் மக்கா வாசிகளின் முக்கிய வியாபார வழித்தடத்திற்கு அருகில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் இந்த வியாபார வழித்தடத்திற்கும் மதினாவிற்கும் இடையில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் நபி சொல்லாஹ் அலைவசலம் உடன்படிக்கை செய்து கொள்வது அதாவது அந்த கோத்திரத்தார் முஸ்லிம்களுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நட்புறவோடு நடந்து கொள்ளவில்லை என்றாலும் முஸ்லிம்களுடன் பகைமை காட்டக்கூடாது இவ்வகையில் போர் சம்பந்தமான இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன் ஜுகைனா கிளையினருடனும் ஓர் உடன்படிக்கையை நபி சொல்லுல்லாஹ் அலை வஸ்லாம் அவர்கள் செய்து கொண்டார்கள் இந்த ஜொஹைனா கிளையினரின் வீடுகள் மதினாவை சுற்றி மூன்று இடங்களில் இருந்தன போரின் நடவடிக்கைகளை தொடங்கிய இன்னும் பல கோத்திரத்தாருடனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதனுடைய விவரங்கள் பின்னால் வரவுள்ளன ரெண்டாவது திட்டம் மக்காவாசிகளின் இந்த வியாபார பாதையை நோக்கி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல படைப்பிரிவுகளை அனுப்பி வைப்பது நபிசல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் கலந்து கொண்ட போருக்கு அரபியில் கஸ்வா என்றும் அவர்கள் கலந்து கொள்ளாமல் தோழர்கள் மட்டும் சென்று வந்த போர்களுக்கு சரியா என்றும் கூறப்படும் நாம் இந்த தமிழாக்கத்தில் கஸ்வாவை போர் என்றும் சரியாவை படைப்பிரிவு என்றும் குறிப்பிட இருக்கிறோம் இக்காலத்தில் நபி அவர்கள் நிகழ்த்திய போர்களும் அனுப்பிய படைப்பிரிவுகளும் போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின் மேற்கூறப்பட்ட ரெண்டு திட்டங்களையும் அமல்படுத்துவதற்காக இராணுவ நடவடிக்கைகளை நபி சொல்லாஹு அலைவசலம் தொடங்கினார்கள் அதாவது இந்த நடவடிக்கைகள் ஒரு கண்காணிப்பு ரோந்து பணிகளைப் போன்று அமைந்திருந்தன இதனுடைய அடிப்படை நோக்கங்கள் என்னவென்றால் மதினாவைச் சுற்றியுள்ள அனைத்து தரை மார்க்கங்களையும் பொது வழிகளையும் நன்கு அறிந்து கொள்ளுதல் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் அவ்வாறே மக்காவை நோக்கி செல்லும் அனைத்து வழிகளையும் அறிந்து கொள்ளுதல் அடுத்து இந்த வழிகளில் குடியிருக்கும் அனைத்து கோத்திரத்தாருடனும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல் அதற்கடுத்து முஸ்லிம்கள் இப்போது பலமடைந்து விட்டார்கள் வலு பெற்றுவிட்டார்கள் பழைய இயலாமையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று மதினாவில் உள்ள இணை வைப்பவர்களுக்கும் யூதர்களுக்கும் அதை சுற்றியுள்ள கிராம அரபிகளுக்கும் உணர்த்துதல் அதற்கடுத்து அத்து நடந்து கொண்டிருந்த குறைசிகளுக்கு அவர்களின் முடிவு என்னவாகும் என்பதை எச்சரிக்கை செய்தல் ஏனென்றால் இந்த எச்சரிக்கையின் விளைவாக தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்தி தங்களது அழிச்சாட்டியங்களை விட்டு அவர்கள் விலகி தங்களது பொருளாதார வழிகளும் பொருளாதாரங்களும் வெகு மிக பயங்கரமாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படலாம் மேலும் முஸ்லீம்கள் அவர்களது நாட்டுக்குள் இருக்கும்போது அவர்களுடன் போர் செய்யும் எண்ணத்தை கைவிடலாம் பிறரை அல்லாஹுவின் மார்க்கத்திலிருந்து தடுக்காமல் இருக்கலாம் மேலும் மக்காவில் உள்ள அப்பாவி முஸ்லிம்களை வேதனை செய்வதிலிருந்து விலகிக்கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அரேபிய தீபகற்பத்தில் அல்லாவின் மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து வைக்கும் வாய்ப்பை முஸ்லிம்கள் பெறுவார்கள் பிரிவுகளின் விவரங்களை சுருக்கமாக இனி பார்ப்போம் ஒன்று சைஃபுல் பஹர் ஹிஜ்ரி 1 ரமணான் கிபி 623 இருபத்தி மார்ச் மாதம் ஒரு படைப்பிரிவை நபிசல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் அனுப்பினார்கள் முப்பது முஹாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெற்றார்கள் அவர்களுக்கு ஹம்சா ரதி அல்லாஹ் அவர்களை தலைவராக ஆக்கினார்கள் ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக இவர்கள் சென்றார்கள் இந்த வியாபார கூட்டத்தில் முன்னூறு நபர்களும் அவர்களுக்கு தலைமையற்ற அபுஜகளும் வந்து கொண்டிருந்தான் ஈஸ் என்ற நகரத்தின் ஓரத்தில் உள்ள சைஃபுல் பஹர் என்னும் இடத்தை கூட்டத்தினரும் அடைந்தபோது சண்டையிடுவதற்காக அணிவகுத்தார்கள் ஆனால் இரு கூட்டத்தினருக்கும் நண்பராக இருந்த மஜிதி இப்னு அம்ர் அல் ஜுஹ்னி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்க செய்தார் இப்போரில் நபி சொல்லல்லாஹூ அலிவசல்லம் ஹம்சாவுக்கு வெள்ளை நிற கொடியை கொடுத்தார்கள் இதுதான் நபி அவர்கள் நிறுவிய முதல் கொடியாகும் இக்கொடியை அபு மர்சத் கண்ணாஸ் இப்னு ஹுசைன் அல் கனவி ரதுல்லாஹூ அன்கு இருந்தார்கள் அடுத்து ரெண்டு ராபிக் ஹிஜ்ரி ஒன்று ஷவ்வால் கிபி அறுநூற்றி ஏப்ரல் மாதம் நபி சதல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ராபிக் என்ற இடத்தை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள் தலைவராக உபைதா இப்னுல் ஹாரிஸ் இப்னுல் முத்தலிப் ரது அல்லாஹ் வாங்கியிருந்தார் இப்படையில் அறுபது முஹாஜிர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்கள் பத்தன் ராபிக் என்ற இடத்தில் அபு சுஃபியானை சந்தித்தார்கள் இரு கூட்டத்தார்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் அம்பைது கொண்டார்கள் மற்றபடி உக்கரமான சண்டை ஏதும் நடைபெறவில்லை நிராகரிப்பவர்களின் படையிலிருந்த அல் மிக்தாத் இம்னு அம்ர் அல் பஹ்ரைனி உத்பான் இப்னு கஸ்வான் அல் மஜானி ஆகிய இருவர் முஸ்லிம்களுடன் இணைந்து கொண்டார்கள் இவர்கள் முஸ்லிமாகத்தான் இருந்தனர் என்றாலும் ஹிஜ்ராவிற்காக மக்காவிலிருந்து வெளியேற முடியாத காரணத்தால் காபியர்களுடன் சேர்ந்திருந்தார்கள் எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் தப்பித்து முஸ்லிம்களிடம் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இந்த வியாபார கூட்டத்துடன் வந்திருந்தார்கள் இந்த படையின் கொடி வெள்ளை நிறமாக இருந்தது இதை மிஸ்தக் இப்னு உசாமா இப்னு அல் முத்தலிப் இப்னு அப்து மனாப் ஏந்தி இருந்தார்கள் மூன்று கர்றார் ஹிஜ்ரி ஒன்று துல்காதா கிபி அறுநூற்றி மே மாதம் கர்ரார் என்ற இடத்திற்கு சாதியுன் அபி வக்காசதியாஹு அனுகு தலைமையில் படைப்பிரிவு ஒன்றை நபி சொல்லல்லாஹூ அலிவசலம் அனுப்பினார்கள் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக புறப்பட்ட இவர்களிடம் என்ற இடத்தை தாண்டிச் செல்லக்கூடாது என நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த படை கால்நடையாகவே சென்றது பகலில் பதுங்குவதும் இரவில் நடப்பதுமாக வியாழன் காலை கறாரை அடைந்தது ஆனால் அந்த வியாபார கூட்டமோ இவர்கள் சென்றடைவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அந்த இடத்தை கடந்து சென்றுவிட்டிருந்ததால் இவர்கள் சண்டையின்றி திரும்பினார்கள் இந்த படையின் கொடி வெள்ளை நிறமாக இருந்தது இதை மிக்தாத் இவ் அம் ரோதையொல்லாக அணுகுவவர்கள் ஏந்தி இருந்தார்கள் நான்கு அபுவா அல்லது வத்தான் ஹிஜ்ரி 2 சஃபர் கிபி 623 இருபத்தி ஆகஸ்ட் மாதம் நபி அவர்கள் எழுபது முஹாஜிர்களுடன் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக அல் அபுவா அல்லது வத்தான் என்ற இடத்தை நோக்கி சென்றார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை இந்த போருக்கு செல்வதற்கு முன் நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சாத் இப்னு உபாதாவை மதினாவில் தனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினார்கள் இந்த போரின் போது லம்ரா கிளையினரின் தலைவரான அம்ரு இப்னு மக்ஷி என்பவருடன் நட்பு உடன்படிக்கை செய்தார்கள் அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டதாவது இது அல்லாஹுவின் தூதராகிய முஹம்மது லம்ரா கிளையினருடன் செய்யும் ஒப்பந்தம் லம்ரா கிளையினர் தங்களது உயிர் பொருள் அனைத்திலும் பாதுகாப்பு பெற்றவர்களே அவர்களிடம் சண்டை செய்பவர்களை நாங்களும் எதிர்ப்போம் சண்டை செய்பவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வோம் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போரில் ஈடுபடக்கூடாது அவ்வாறே நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் உதவிக்காக அழைத்தால் அவர்களும் உதவு வர வேண்டும் கடல் வற்றினாலும் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் இதுதான் நபி சொல்லுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கலந்து முதல் போராகும் நபி சொல்லுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இந்த பயணத்தில் பதினைந்து நாட்கள் மதினாவிற்கு வெளியில் இருந்தார்கள் இந்த போரிலும் வெள்ளை கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை ஹம்சா இவ் அப்துல் முத்தலிப் ரதியுல்லாஹ் அனுகு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் அடுத்து ஐந்து பூவாத் ஹிஜ்ரி ரெண்டு ரபியுல் அவ்வள் கிபி அறுநூற்றி செப்டம்பர் மாதம் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் தங்களது இருநூறு தோழர்களுடன் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக சென்றார்கள் இந்த வியாபார கூட்டத்தில் உமையா இவனு கலப்பும் நூறு குறைசிகளும் இருந்தார்கள் இவர்களுடன் இரண்டாயிரத்தி ஒட்டகங்கள் இருந்தன நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ரல்வா என்ற மலைக்கருகில் உள்ள பூவாத் என்ற இடம் வரை சென்றார்கள் ஆனால் வியாபார கூட்டம் அந்த இடத்தை முன்கூட்டியே கடந்துவிட்டதால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை இந்த போருக்கு நபி சொல்லாஹு அலிவஸ்லம் செல்லும்போது மதினாவில் சாத் பிரதிநிதியாக கலிபாவாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்கொடிய பயன்படுத்தப்பட்டது அதை சாத் அபி வகாஸ் ரோதியாக இருந்தார்கள் ஆறு சப்வான் இரண்டு செப்டம்பர் மாதம் அல்பரி என்பவன் சில முஷ்ரிக் வீரர்களுடன் மதினாவின் மேய்ச்ச நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த கால்நடைகளில் சிலவற்றை கொள்ளையடித்துச் சென்றான் இதை அறிந்த நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் தங்களின் எழுபது தோழர்களை அழைத்து கொண்டு அவனை விரட்டிப் பிடிப்பதற்காக விரைந்தார்கள் பத்ருக்கு அருகிலுள்ள சஃப்வான் என்ற இடம் வரை சென்றும் குருசையும் அவனது ஆட்களையும் பிடிக்க முடியாததால் சண்டையின்றி திரும்பினார்கள் இந்த போருக்கு முதல் பத்ரு போர் என்றும் பெயர் கூறப்படுகிறது இந்த போருக்கு நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் செல்லும்போது மதினாவில் தனது பிரதிநிதியாக ஜயித் இப்னு ஹாரிசாவை நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிற கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை அலி இப்னு அபு தாலிப் ரதாஹ் அனுகவர்கள் ஏந்தி இருந்தார்கள் ஏழு துல் உஷைரா ஹிஜ்ரி ரெண்டு ஜுமாதா அல் ஊலா அல்லது ஜுமாதா அல் ஆஹிரா கிபி அறுநூற்றி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நபி சொல்லாஹு அலைவசலாமர்கள் தமது நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு முஹாஜிர் தோழர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டார்கள் இப்போரில் கலந்து கொள்ளும்படி எவரையும் நிர்பந்திக்கவில்லை இந்த நூற்றி அல்லது இருநூறு தோழர்களும் முப்பது ஒட்டகங்களில் ஒருவர் மாறி ஒருவராக பயணம் செய்தார்கள் மக்காவிலிருந்து வியாபார சாமான்களுடன் ஷாம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார கூட்டத்தினரை வழிமறிப்பதே நபி அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆனால் நபி துல் உஷைரா என்ற இடத்தை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாகவே அக்கூட்டம் அந்த இடத்தை கடந்துவிட்டது தெரியவந்தது இதே வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து திரும்ப வரும்போது அதை வழிமறிப்பதற்காக செல்லும் போதுதான் பிரபலமான இரண்டாவது பத்ரு பத்ர் அல் குப்ரா நடைபெற்றது நபி சல்லாஹ் அலை வசலம் ஜுமாத்தா அல் உலா கடைசியில் இப்போருக்காக வெளியேறி ஜுமாத்தா அல் ஆஹ்ரா தொடக்கத்தில் மதினாவிற்கு திரும்பி வந்தார்கள் முஸ்லிம்கள் மீது அத்துமீறக்கூடாது என முத் லம்ரா மற்றும் அவர்களுடைய நட்பு கிளையினருடன் இப்பயணத்தில் நபி சொல்லுள்ளாஹ் அலி வஸ்லம் ஒப்பந்தம் செய்தார்கள் இப்போருக்கு நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் சென்றபோது மதினாவில் அபு சலமா இப்னு அப்துல் அசத் அல் மக்ஜூமி ரதுல்லாஹ் அன்ஹு என்பவரை பிரதிநிதியாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்குடியே பயன்படுத்தப்பட்டது இதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரதுயுல்லாஹ் அன்கு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் எட்டு நக்லா ஹிஜிரி ரெண்டு ரஜப் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் பனிரெண்டு முஹாஜீர்களுடன் அப்துல்லா இப்னு ஜக்ஸ் அல் அசதி ரதையுல்லாஹ் அன்பு அவர்களை நக்லா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இருவருக்கு ஓர் ஒட்டகம் வீதமாக இவர்கள் ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்தார்கள் நபிசல்லாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் ஒரு கடிதத்தை எழுதி ரெண்டு நாட்கள் கழிந்த பின் தான் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அப்துல்லா இப்னு ஜக்ஷிடம் கொடுத்தார்கள் அப்துல்லா ரொதியல்லாஹான்கு அந்த படையை அழைத்து கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு இரண்டு நாட்கள் கழித்து கடிதத்தை படித்து பார்த்தார்கள் அக்கடிதத்தில் நீர் எனது இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபிற்கு மத்தியிலுள்ள நக்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள் அந்த இடத்தை அடைந்துவிட்டால் அங்கு தங்கி குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள் அவர்களின் வருகையை அறிந்து எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இதை படித்த அப்துல்லா ரது அல்லாஹான்கு செவி மடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று கூறியவராக இச்செய்தியை தங்கள் தோழர்களுக்கு அறிவித்தார்கள் நான் உங்களை நிர்பந்திக்கவில்லை யார் வீரமரணம் அடைய விரும்புகிறாரோ அவர் என்னுடன் வரலாம் யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பிவிடலாம் ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லா ரதி அல்லாஹ் தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள் அவர்களது தோழர்கள் போருக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் இவ்வாறு இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது வழியில் சாத் இப்னு அபி வக்காசும் உத்பா இப்னு கஸ்வானும் தாங்கள் வாகனித்த ஒட்டகத்தை தவறவிட்டதால் அதை தேடுவதில் ஈடுபட்டு படையிலிருந்து பின்னடைந்து விட்டார்கள் அப்துல்லா இப்னு ஜாஹ் ரதி அல்லாஹ் படையுடன் நக்லா என்ற அந்த இடத்தை வந்தடைந்தார்கள் அங்கு குறைஷிகளில் அம்ரு இவ்ன ஹல் உஸ்மான் இப்னா அப்துல்லா இவ்னு முக்கீரா நவுஃபல் இப்னு அப்துல்லா இப்னு முக்கீரா மற்றும் முகீரா கிளையினரின் அடிமையான ஹக்கம் இப்னு கைசான் ஆகியோருடன் வியாபார குழு ஒன்று உலர்ந்த திராட்சி பதனிடப்பட்ட தோல் மற்றும் வியாபார பொருட்களுடன் சென்று கொண்டிருந்தது அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் தங்களது தோழர்களுடன் ஆலோசனை செய்தார்கள் நாம் சங்கைமிக்க மாதமாகிய ரஜப் மாதத்தின் கடைசி தேதியில் இருக்கிறோம் இப்போது அவர்களுடன் நாம் சண்டையிட்டால் சங்கமிக்க மாதத்தின் கண்ணியத்தை பாழ்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம் ஆனால் போர் செய்யாமல் இன்றிரவு விட்டுவிட்டால் இவர்கள் ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விடுவார்கள் இவ்வாறு விவாதம் நடைபெற்ற பின்பு அவர்களிடம் சண்டையிடலாம் என்று முடிவானது அதன் பிறகு முஸ்லிம்களில் ஒருவர் அம்ரீம் ஹல்ரமியை அம்பெய்து கொன்றார் அடுத்து முஸ்லிம்கள் உஸ்மான் மற்றும் ஹக்கம் ஆகிய இருவரையும் கைது செய்தார்கள் ஆனால் நௌஃபல் தப்பித்து விட்டார் பின்பு ரெண்டு கைதிகள் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மதினா வந்தார்கள் இந்த கனிமாவில் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் ஐந்தில் ஒரு பங்கை ஒதுக்கினார்கள் கனிமா என்பது போரில் கிடைக்கும் வெற்றி பொருளுக்கு சொல்லப்படும் இதுதான் இஸ்லாமில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமாவாகும் இப்போரில்தான் முதன் ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான் மேலும் இப்போரில்தான் முதன் எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்கள் இந்த நடவடிக்கை கடுமையாக விருத்தார்கள் மேலும் சங்கைமிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் மௌனம் காத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை முஸ்லீம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு சந்த இணை வைப்போர் பயன்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மீது பலவாறு பழி சுமத்தினாலும் அந்த அனைத்து பழிகளையும் பொய்யான கூற்றுகளையும் தகர்த்தெறியும்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான் அந்த வசனத்தில் முஸ்லிம்கள் செய்ததை விட இணை வைப்போரின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்று தெளிவுபடுத்தினான் நபியே துல்காதா துல்ஹ் மொஹர்ரம் ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதைப் பற்றி உங்களிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான் ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல்ல ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாகுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் கொலையை விட மிகக் கொடியது அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் இருநூற்றி அதாவது முஸ்லீம்கள் விஷயத்தில் இணைவைப் போர் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களும் கூச்சல்களும் அடிப்படையற்றவை ஏனென்றால் முஸ்லீம்கள் விஷயத்தில் இவ்வாறு கூறுவதற்கு அந்த இணைவைப் தகுதியே கிடையாது இஸ்லாமை எதிர்ப்பதற்கும் முஸ்லீம்கள் மீது அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணைவைப் போர் தயக்கம் காட்டவில்லை முஸ்லீம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்தபோது அவர்களது பொருட்கள் அபகரிக்கப்பட்டன நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தனர் இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாழாக்கிய இவர்களுக்கு புனிதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது புனிதங்களையே மதிக்காத இவர்களுக்கு இப்பொழுது மட்டும் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி எங்கிருந்து வந்தது எனவே முஸ்லிம்கள் இந்த புனிதத்தை பாழாக்கியது எந்த வகையிலும் அசிங்கமோ குற்றமோ இல்லை ஆகவே இணை வைப்பவர்கள் பரப்பிய இந்த வதந்திகள் முற்றிலும் கேவலமான ஒன்றே இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பின்பு நபி சொல்லுல்லா ஹலிவசல்லாமர்கள் ரெண்டு கைதிகளையும் விடுவித்தார்கள் மேலும் கொலை செய்யப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட வழங்கினார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாது மேற்கூறப்பட்ட கஸ்வா சரியா போர்கள் அனைத்தும் பத்ரு போருக்கு முன் நிகழ்ந்தவையாகும் இறுதியில் கூறப்பட்ட போரை தவிர வேறு எதிலும் பொருட்கள் சூறையாடப்படவும்லை உயிர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை ஆனால் குருஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரியின் தலைமையின் கீழ் இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்த பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்துல்லா இப்னு ஜாஹ்ரல்லாஹ் அனு அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த சம்பவத்தை பார்த்த மக்கா முஷ்ரீக்குகள் பயந்து நடுங்கினார்கள் மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகிவிட்டதை உணர்ந்தார்கள் முஸ்லிம்கள் மதினாவில் அடைக்கலம் புகுந்துவிட்டால் எத்தகைய ஆபத்து நிகழும் என்று பயந்தனரோ அந்த ஆபத்தில் இப்போது சிக்கிக்கொண்டனர் மதினாவாசிகள் மிகுந்த விழிப்புடனும் கண்காணிப்புடனும் இருக்கிறார்கள் தங்களின் வணிக பயணங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக கண்காணிக்கிறார்கள் முஸ்லிம்கள் முன்னூறு மைல்கள் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறை பிடிக்கவோ தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றனர் என்பதை இப்போது இந்த இணைவைப்பவர்கள் நன்கு விளங்கிக் கொண்டார்கள் மேலும் தங்களின் ஷாம் தேசத்தை நோக்கிய வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் நன்கு உணர்ந்து இருந்தும் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகி ஜொஹைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்ததைப் போன்று சமாதான வழியை கையாள்வதற்கு பதிலாக மீண்டும் முன்பை விட அதிகமாக பகைமை கொள்ளலானார்கள் இதற்கு முன்னர் முஸ்லிம்களை அவர்களது நாட்டுக்குள் வைத்து அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை இப்போது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள் மடத்தனமான இந்த எண்ணம் இவர்களை பத்ரு போருக்கு அழைத்து வந்தது அப்துல்லா இவ்நுஜ்ரது அல்லாஹ் ஹன்கு அவர்களின் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஹிஜ்ரி ரெண்டு ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கினான் இவ்விஷயத்தில் பல தெளிவான வசனங்களை இறக்கினான் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் எல்லை மீறி அத்து வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்து நேசிப்பதில்லை ஆகவே உங்களை எதிர்த்துப் போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் அவர்கள் செய்யும் கழகம் கொலையை விட மிகக் கூடியது ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள் அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகிக்கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹும் மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கழகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது அல் குர்ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனங்கள் நூற்றி தொன்னூறிலிருந்து நூற்றி தொன்னூற்றி மூன்று வசனங்களை தொடர்ந்து மேலும் பல வசனங்களை இறக்கினான் அந்த வசனங்களில் போர் முறைகளை கற்றுக் கொடுத்து போருக்கு ஆர்வமுட்டி அதன் சட்டங்களை விவரித்தான் நம்பிக்கையாளர்களே உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள் அவர்களை முறியடித்து விட்டால் மிஞ்சியவர்களை சிறைபிடித்து கட்டுங்கள் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடு ஈடின்றி அவர்கள் மீது கருணையாகவேனும் விட்டுவிடுங்கள் இவ்வாறு எதிரிகள் தம் ஆயுதத்தை கீழே வைக்கும் வரையில் போர் செய்யுங்கள் இது அல்லாஹுவின் கட்டளை அவன் நாடியிருந்தால் அவர்கள் உங்களுடன் போர் புரிய வருவதற்கு முன்னதாகவே அவர்களை பழி வாங்கியிருப்பான் போரின் மூலம் உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கிறான் ஆகவே அல்லாஹுடைய பாதையில் எவர்கள் வெட்டப்பட்டு இறந்து விடுகிறார்களோ அவர்களுடைய நன்மைகளை அவன் வீணாக்கி விடமாட்டான் தக்க கூலியையே கொடுப்பான் அவர்களை நேரான பாதையில் செலுத்தி அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி அன்றி அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சுவனபதியிலும் அவர்களை புகுத்துவான் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனங்கள் நான்கிலிருந்து ஏழு வரை பின்பு போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையாக பழித்து குர் வசனங்களை இறக்கினான் நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர் அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர் பார்ப்பதைப் போல் நபியே உங்களை அவர்கள் நோக்குவார்கள் ஆகவே அவர்களுக்கு கேடுதான் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபது போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டதும் அக்காலச் சூழ்நிலையின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்தது சூழ்நிலைகளை நன்கு அலசி பார்க்கும் ஆற்றலுள்ள தலைவர் யாராக இருப்பினும் அக்கால கருதி திடீர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென தனது படைகளுக்கு நிச்சயம் கட்டளையிட்டிருப்பார் விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் அல்லாஹ் இக்கட்டளைகளை முஸ்லீம்களுக்கு பிறப்பிக்காமல் இருப்பானா அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்துல்லா இப்னு படையின் நிகழ்ச்சி இணைவை போரின் ரோஷத்திற்கும் இன பெருமைக்கும் பெரிய அடியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்தது மட்டுமல்லாமல் நெருப்பு கங்குகளில் புரள்பவர்களாக இவர்களை ஆக்கிவிட்டது போர் சம்பந்தமான இறைவசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கும் போது பெரிய போர் சமீபத்தில் நடக்கப் போகிறது அதன் முடிவில் அல்லாவின் உதவியும் வெற்றியும் முஸ்லிம்களுக்கே கிடைக்கும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வாறு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மக்கா இணை வைப்பாளர்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றியது போன்று நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் அல் குர் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி மேலும் வெற்றி பெற்ற இராணுவத்தினர் கைதிகளிடம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை பாரு வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டு இருப்பினும் முஸ்லிம்களின் ஒவ்வொரு வீரரும் அல்லாஹுவின் பாதையில் தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்திகளை அல்லாஹ் உடனே வெளிப்படுத்தாமல் சற்று மறைத்தே வைத்தான் இந்த நாட்களில்தான் கிபி அறுநூற்று இருபத்தி நான்கு பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முக்தசின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் கிப்லாவை மாற்றிக்கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான் இதன் விளைவு பிளவுகளை உண்டாக்க வேண்டுமென்பதற்காக முஸ்லிம்களின் அணியிற்குள் புகுந்து கொண்ட நயவஞ்சகர்களும் நம்பிக்கையில் பலவீனமானவர்களும் முஸ்லிம்களை விட்டு விலகி தங்களது பழைய கொள்கைக்கே திரும்பிச் சென்றனர் மோசடிக்காரர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்களை விட்டும் முஸ்லிம்களின் அணி தூய்மை அடைந்தது கிப்லா மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பெரிய பலன் இதுவே ஆகும் மேலும் கிப்லா மாற்றப்பட்டதில் ஒரு நுட்பமான அறிவிப்பும் இருக்கலாம் அதாவது முஸ்லிம்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்த தொடக்கம் முஸ்லிம்கள் தங்களின் கிப்லாவை கைப்பற்றுவது கொண்டு முடிவு சத்தியத்தில் இருக்கும் ஒரு சமுதாயத்தின் கிப்லா எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த சமுதாயம் அந்த கிப்லாவை எதிரிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு விடுவித்தே தீரும் என்பதை உணர்த்தும் ஒரு நுட்பமான சுட்டிக்காட்டலும் கிப்லா மாற்றத்தில் இருக்கலாம் இது போன்ற கட்டளைகளினாலும் சங்கை குர்ஆன் சுட்டி காட்டுதலினாலும் அல்லாஹுவின் பாதையில் போர் உரிய வேண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காக தீர்வான ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் அக்கால முஸ்லிம்களிடம் மேலோங்கி இருந்தது